அல்லாஹின் தூதர் அலஹி அவர்கள் கூறினார்கள் தொழும்போது தங்கள் பார்வையை வானத்தில் உயர்த்துகின்றவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது இதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை அவர்களின் பார்வை பறிக்கப்பட்டுவிடும் இதை அனஸ்பின் மாளிகர் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவித்தார்கள்